நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிக்கலான வழக்குகளில் சரியான தீர்ப்பு வழங்கும் மரியாதை ராமன் கதையை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஒரு ஊர்ல வாணி ராணி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க இதுல வாணின்றவை வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப நல்லவ இந்த ராணின்றவை உண்மையிலே பேருக்கேற்ற மாதிரி பயங்கர ராணி வேஷம் போடக்கூடிய திமிர் பிடிச்சவ இப்ப ஒரு நாள் வந்து வாணியோட கோழி ஒன்று அப்படியே செவறு ஏறி குதித்து ராணியோட வீட்டு பக்கம் போச்சு ராணி பார்த்தா யாருமே இல்லை இந்த நேரத்தில் இந்த கோழியை அடித்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை பிடிச்சி அடித்து அன்னைக்கு கறி சமைச்சு சாப்பிட்டா சாயந்தரம் ஆச்சு வாணி தேடி தேடி பார்த்தா எங்கடா தன்னோட கோழியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா எங்கேருந்துமே கோழியை கண்டுபிடிக்க முடியல சரிதான் நம்ம கோழியை யாரோ பிடிச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராணியோட வீட்டு பக்கம் வந்து கறிக்குழம்பு வாசம் வந்திருக்கு சரி இவ வந்து நம்மளுடைய கோழியை பிடிச்சி சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு போச்சு உடனே வந்து இந்த வழக்கை வந்து மரியாதை கொண்டு வந்துட்டா வாணி வாணி வந்து மரியாதை போய் இந்த வழக்கை கொண்டு போன விஷயம் தெரிஞ்ச உடனே ராணி என்ன பண்ணான்னா அவள் வீட்டில் இருந்த கறிக்குழம்பு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி சட்டியெல்லாம் கழுவி போட்டாள் அதனால் வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பே இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்றது தான் ராணியோட எண்ணம் மரியாதை ராமன் பார்த்தாரு ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து வாணி சொல்கிறா என்னோட கோழியை காணும் ராணி தான் பிடிச்சி சாப்பிட்டான்னு சொல்கிறார் ராணி சொல்கிறான் எனக்கு நான் கோழியே இன்றைக்கி சமைக்கலை எங்கள் வீட்டில் கோழி குழம்பே கிடையாதுன்னு சொல்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி ஓகே இந்த வழக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இதை வந்து நாளைக்கு விசாரிச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் அனுப்பிச்சிட்டாரான் அனுப்பிச்சு ரெண்டு பேரும் வந்து அங்கே நடந்து போய்ட்டுருக்காங்க போகும்போதே மரியாதை ராமன் வந்து ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு ரகசியமாக ஒரு தகவல் சொல்கிறாரு அவர் நேராக வேகமாக நடந்து போய் அந்த வாணி ராணி ரெண்டு பேரும் நடந்து போய்ட்டுருக்காங்கல்ல அவங்கள கடந்து போகும்போது சொல்கிறாரு சத்தமாக சொல்கிறாரு இந்த கோழி திருடி பாரு அவன் தலையில கோழி இறகு இருக்கிறது கூட தெரியாம வந்து நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லி சத்தமாக சொன்னாரான் சொன்ன உடனே இந்த ராணி வந்து வேகமாக தலையில தொட்டு பார்த்தாலும் உண்மையிலே கோழி இறகு இருக்கா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்தாலும் ஏன்னா கோழி திருடுனது உண்மைதானே ஒருவேளை கோழி இறகு நம்ம தலையில இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தொட்டு பார்த்துருக்கா உடனே மரியாதை ராமன் அப்படியே நில் நீ கோழியை திருடலைனா ஏன் தலைய தொட்டு பார்த்த நீ கோழியை திருடி சமைச்சு சாப்பிட்ருக்க அதனால தான் வந்து கோழி இறங்கும் தலையில் இருக்குன்னு சொன்ன உடனே நீ வந்து வேகமாக தொட்டு பார்த்துருக்க உண்மையிலே நீ திருடினது உண்மைதான் நீ சொல் அப்படின்னு உடனே ராணி ஆமாங்க நான் திருடனது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலாம் உடனே மரியாதை ராமன் சொன்னாராம் நீ வந்து கோழிக்கான காசை வந்து வாணிக்கு கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து வாணிக்கு வந்து ரெண்டு நாள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுக்கணும் அதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இந்த கதையை சொல்லுங்க சரியா